கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே தொடர்பு படுத்தக்கூடியது சாந்தம் என்ற உணர்வு ஆகும் சாந்தம் என்ற உணர்வுதான் ஒரு பக்தனையும் பரம்பொருளையும் பாலம் போட்டு ஒன்றாக ஆக்கும் அப்படியானால் அந்த சாந்த உணர்ச்சியை தரக்கூடியது எது வேத மந்திரங்களில் உள்ள ஒலி சாந்தத்தை கொடுக்கும் என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன உண்மைதான் ஆனால் வேத மந்திரங்களின் ஒலியிலே சப்த சிறப்பு இருக்கிறதே தவிர பொருள் சிறப்பு இல்லை திருமுறைகளில்தான் பொருள் சிறப்பு இருக்கிறது ஆனால் திருவாசகத்தில் ஒலி சிறப்பும் இருக்கிறது பொருள் சிறப்பும் இருக்கிறது வேதத்தினுடைய தன்மையையும் திருவாசகத்தில் பார்க்கலாம் திருமுறைகளினுடைய உயர்வையும் திருவாசகத்தில் பார்க்கலாம் அதனால்தான் ராமலிங்க வள்ளலார் சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம் தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம் என்று சொன்னார் இந்த திருவாசகத்தை ஓதி ஓதி உணர்ந்து நெஞ்ச கனகல்லும் கரையும்படியாக உருகியவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகமெங்கும் பல பேர் இருக்கிறார்கள் சிவப்பிரகாச சுவாமிகள் சொன்னபடி ஒரு முறை கேட்டால் நெஞ்ச கனகல்லும் உருகி கண்ணீர் வாரும் இந்த திருவாசகத்தின் பெருமையினார் ஆனால் வேதத்தை ஒரு முறை கேட்டால் அப்படி உருகுகிறவர்கள் இல்லையே என்று சிவபிரகாசர் சொன்னார் அப்படி வேதத்தை நாம் தாழ்த்தவில்லை இறைவன் கொடுத்ததுதான் வேதம் ஆனால் இறைவனை விட இறைவனை பாடி அவன் திருவடியை அடைந்த திருவாசகத்தினுடைய பெருமை மாணிக்கவாசகருடைய பெருமையை கருதி சிவபெருமானே ஞானும் பெற்றிருக்கின்றனவே என்றால் என்னை போன்ற மனிதர்கள் பெறாமல் இருக்க முடியுமா என்று வள்ளலார் சொல்லுகிறார் சொன்னவர் சாதாரண மாணவரா அருளாளர் அவரே சொல்லுகிறார் திருவாசகத்தின் பெருமை இவ்வளவு சிறந்தது என்று இன்னொரு இடத்திலே சொல்லுவார் அதாவது திருவாசகத்தில் ஒரே ஒரு பாடல் போதும் அந்த ஒரு பாடல் இருந்தால் என்னையும் என்னை உடையவனாகிய சிவபெருமானையும் ஒன்று வைக்கும் என்று சொன்னால் இனிமேல் வேதம் எதற்கு சாஸ்திரம் எதற்கு தபம் எதற்கு மற்ற முயற்சிகளெல்லாம் எதற்கு இந்த ஒரு பாடல் போதும் என்று சொல்லுகிறவர் வள்ளலார் ஆகையினால் திருவாசகம் எல்லாருடைய பூசை அறைக்குள்ளேயும் இருக்க வேண்டும் எல்லாருடைய காதுகளிலேயும் திருவாசகம் ஒலிக்க வேண்டும் நீங்கள் திருவாசகத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் மனசுக்குள்ளே என்னவோ செய்யும் உங்களை ஒரு ஆனந்த பிரபசத்திலே அது கொண்டு போய் உச்சத்திலேயும் ஆழத்திலேயும் கொண்டு போய் நம்மை செருக வைப்பதை பார்க்கலாம் ஆக திருவாசகத்தை கேட்டாலே முக்தி கிடைக்கும் என்கிற உண்மையை அனுபவத்தினாலே உணரலாம் அப்பேற்பட்ட திருவாசகத்தை நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் இனிய குரலால் சிறந்த இசை ஞானத்தால் எல்லாருக்கும் புரியும்படியான பதப்பிரயோகத்தால் ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கிறார்கள் ஆகவே எல்லா தமிழன்பர்கள் வீட்டிலேயும் வேதத்தை விட உயர்ந்த வேதத்துக்கு நிகரான கேட்டாலே முக்தி கிடைக்கும்படியான சாந்தமுடைய நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அனுபவங்களை நாம் கேட்டு கேட்டு உணரும்படியாக எல்லா தமிழர்கள் வீட்டிலேயும் எல்லா பக்தர்கள் வீட்டிலேயும் இது இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் திருவாசகம் என்னும் தேன் தேல்லை பிறவிச் சூடும் அல்லல் நீக்கிய ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவ நெறியழிக்கும் வாதாபோகியம் கோம் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தை சான்றோர்கள் தேன் என்று கூறி மகிழ்ந்தனர் திருவாசகத்தை தேன் என்று அழைத்து மகிழ்வதற்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் அவற்றுள் மிக நுட்பமாக பேசப்படுகின்ற ஒரு பொருள் தேனி மலரிலிருந்து சாறை உறிஞ்சுகிற பொழுது அதற்கு அப்பொழுது தேன் என்று பெயர் இல்லை மது என்றுதான் பெயர் அந்த சாற்றை உறிஞ்சி அது தன்னுடைய உடலின் பின்பகுதியில் ஒரு பைபோன்ற அமைப்பிலே அதை சேகரிக்கும் உறிஞ்சுகிற பொழுது அதற்கு அந்த சாற்றிற்கு மது என்று பெயர் அது கசப்பாக இருக்கும் அதை உறிஞ்சி தன்னுடைய உடம்பின் பிற்பகுதியிலே பையிலே சேர்க்கிற பொழுது அதற்கு தேன் என்கிற பெயர் வந்து அதையே அது தன்னுடைய கூட்டிற்கு எடுத்து சென்று நிரப்புகிறது கசப்பான மதுவை உறிஞ்சி அற்புதமான தேனாகத் தருகிற அந்த தேனியைப் போல உலகிலே பல துன்ப இன்பங்களுக்கு இடையே பற்பல அனுபவங்களை பெற்று அவற்றையெல்லாம் நாம் தூய்க்குமாறு திருவாசகமாக தந்ததினாலே அதை தேன் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைத்து மொழிந்தார்கள் திருவாசகத்திலே முதற் பகுதியாக வருவது சிவபுராணம் மணிவாசகரனுடைய திருவாசகத்திற்கு எல்லா பாடற் பகுதிகளுக்கும் பெயர்களை பிற்காலத்தில் சான்றோர்கள் இட்டவைதான் என்பது ஆய்வு ஆனால் முதல் அகவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்த அகவலுக்கு சிவபுராணம் என்கிற அந்த திருப்பெயரை மணிவாசக பெருமானே அருளிச்செய்ததுதான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் என்று சொல்லி அந்த பகுதிக்கு அவரே சிவபுராணம் என்கிற பெயரை இடுகின்றார் பஞ்சாட்சிர மந்திரத்தினுடைய விரிவே திருவாசகம் இதை உணர்த்துவதற்குத்தான் இந்த சிவபுராணத்தை துவங்குகிற பொழுதும் இன்னும் சொல்லப்போனான் திருவாசகத்தையே துவங்குகிற பொழுது நமச்சிவாய வாழ்கை என்று சொல்லி பஞ்சாட்சிரத்தை கொண்டு துவங்குகிறார் பஞ்சாக்கரத்தை முதலாக கொண்டு துவங்குகிற தெய்வ நூல் இதுவே திருவாசகத்திற்கு பொருள் என்ன என்று கேட்ட தெல்லை வாழ்ந்தனருக்கு இதுவே பொருள் என மன்றினூல் புகுந்ததாக சான்றோர்கள் சொல்லுவார்கள் இதுவே வான் கலந்த நிலை சிவபுராண நிறைவிலே சொல்லிய பாட்டின் பொருள் உணருமாறும் உடந்தே பாட்டை சொல்லுமாறும் கூறுவது முந்தைய வினைமுழுதும் மோய சிவபுரம் சேரும் வழியாகும் என்பார் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்கின்ற சிவபுராண வரி ஆன்மீக உலகம் முழுவதும் பிரசித்தம் தாய் காட்ட குழந்தை தந்தையை அறிவதுதான் உலகநடை வகரம் காட்ட யகரம் சிகரத்தை அறிவதுதான் சைவநடை இந்த பாடல் வரியில்தான் எத்துணை அற்புதம் எத்துணை அற்புதம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழவாழ்கமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கள் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்கத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்கிறம் குவிவார் ஓங்குவிக்கும் सीरों कलवलग ईसा नदी बोत्री एंदे अडी बोत्री देशन अडी बोत्री सिवन से अडी बोत्री मेयत्ते Nimalan ađi vôrtti Maaya prapparukkum mannan ađi vôrtti Sirar perundurainam devan ađi vôrtti Aradayinbam arulummalai vôrtti சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணும் தன்னை முந்தை முந்தைவினை முழுதும் Oh, any one Oohh! The eyes of my eyes Are behind the sword By short, my goose is thrown As it is taken care of MY what I have taken care of My father has found OVER enniram thellil aanae nin perum sei pulla vinaiyen pugalum aarundariyen pullagi poodai puluvai marama பல் பல்வாயி பரவயாய்ப் பம்பாயி கல்லாயி மனிதராய்ப் பேயாய் கணங்களாய் பல் அசுரராயி முனிவராய்த்தேவராய் செல்ல நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமே பொன்னடிகள் கண்டு இன்று வீடுத்தேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமா மெய்யா விமலா விடைப்பாக வேவங்க Ayyaya, ene oongi aalndu agandre nunniy ene. Viyyay, dhaniyay, yamanan ambimala. Viyyay inay illa, ampu yegele vandharuli. மின்னானமகி மெலிர்கின்ற மிச்சுடரே யஞானமில்லாதே இவ்பரமரே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்ல அறிவே கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய்சாய் நடியா மாற்றம் மனங்கள் என நின்ற மரையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய்கலந்தாற் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் அறைந்துடையாய் விண்ண்கள் ஏத்த மறைந்திருந்தாய்பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடியே மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கைத் கட்டி ால் பார்த்து எங்கும் புழு புழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலே புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா கலந்தன் பாயிக் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேக்கு நல்கீர் நிலந்தன் மேல் வந்தருளி நீழ் கடல்கள் காட்டீர் நாயிற்கடையாய் கிடந்த அடியே தயான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் தேசனே தேநாரமுதே சிவபுரனே வாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராதே ஆராமுதே அளவிலா பெம்மா ஒராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே உயிராய் நின்றானே இன்பம் துன்பம் இல்லே உள்ளே அன்பருக்கு அன்பனே யாவையும் அல்லயுமாம் சோதியனே துன்னிருழை தோன்றா பெருமையனே அந்தம் நடுவா ஆகியல்லே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என்னை பெருமானே கூர்த்தமை ஞானத்தான் கொண்டுணர்வாதம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர் போக்கும் வரவும் புணர்வு மீளா புண்ணியனே காக்கும்யம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பெல்லமே அத்தாமிக்காய் நின்ப aruliyai solla adanunnunarmai matramam vayagathin vemmere vandarivam tettrane tetrateline en sindanayul uttrane unnaramudey udayanane மின் விகாரமிடக் குடம்பின் உட்கிடப்பும் மைய அரணே என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்யட்டு மெய்யானா மீட்டு இங்கு வந்து வினை பிறனி சாராமே கள்ளப்புலக் குரம்பை கட்டழிக்கவல்லானே நள்ளிருளில் நட்டம் பகின்றாடும் தில்லைள்ூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்ல பிறவியறுப்போ என்று கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் உணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் முள்ளார் சிவனடக்கே பல்லோரும் ஏந்த பणिந்து